அபுல் மலி அவர்கள் தன் தந்தை கூறியதாக அறிவிக்கின்றார்கள் மிருகங்களின் தோள்களை விரிப்பாக பயன்படுத்த நபி அலி அவர்கள் தடை செய்தார்கள் அபுதாவா நான்கு ஒன்று மூன்று இரண்டு இது முர்சல் வகை ஹதீஸ் ஆகும் அறிவிப்பில் மிருகங்களின் தோள்களைப் பெறிப்பாகப் பயன்படுத்திட தடை செய்தார்கள் என்று உள்ளது